ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் இன்றைய தினம் விளம்பி வருஷப்பறுப்பு ஆரம்பம் சித்திரை மாதம் ஒன்னாந்தேதி இன்றைய தினத்தில் சகலஸ்ரேயசுகளும் அத்தனை பேரும் அடையணும் இந்த வருஷத்தில்னு மகாபரிவாலுடைய சன்னிதியில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வருஷப்பரப்பு தினத்தினுடைய விசேஷங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வருஷப்பரப்புக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னா இந்த வருஷத்துக்கான பஞ்சாங்கத்தை கணிக்க வேண்டிய நாள் இந்த வருஷப்பரப்பு தினம் நாம் தினமுமே காலம்பரை எழுந்துட்டு கைகால்கள் அலம்பிண்டு பல் தேச்சுட்டு விபூத்தி இட்டுண்டு சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு அஞ்சு விஷயத்தை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஒவ்வொருவரும் காலம்பரை எழுந்ததும் அஞ்சு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் என்னென்னா திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இன்றைக்கி என்ன திதி இன்றைக்கி என்ன வாரம் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் இன்றைக்கி என்ன யோகம் இன்றைக்கி என்ன கரணம் இதை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது இது தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு அஞ்சு விதமான லாபம் ஏற்படுறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது என்னென்ன தித்தேஷ்டஸ்யமாப்னோதி இன்றைக்கி என்ன தித்தின்னு தெரிஞ்சுக்கிறதுனால ஐஸ்வர்ய லாபம் வாராத ஆயுஷ்யவர்த்தனம் இன்றைக்கி என்ன வாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால இன்றைக்கி என்ன கிழமைன்னு தெரிஞ்சுக்கிறதுனால ஆயுஷ விருத்தி நக்சத்திராத் ஹரதே பாபம் இன்றைக்கி என்ன நட்சத்திரம்னு தெரிஞ்சுக்கிறதுனால பாபம் போகிறது யோகாத் துரோக நிவாரணம் இன்றைக்கி என்ன யோகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால ரோகசாந்தி ஏற்படுறது கரணாத் காரியசித்திஷ இன்றைக்கி என்ன கரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால காரியசித்தி ஏற்படுறது பஞ்சாங்க பலமுச்சதேன்னு இது அஞ்சுக்கும் தான் பஞ்சாங்கம்னு பேர் இது அஞ்சையும் தெரிஞ்சுக்கணும் தினமும் அதை வச்சு தான் அதுக்கு பஞ்சாங்கம்னு பேர் வந்தது இது அஞ்சும் நாம் தெரிஞ்சுக்கணும் இது இன்றைக்கி வருஷம் பூரா அன்றைய அன்னன்னைக்கு கணிக்க முடியாதுங்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு கணிச்சு வச்சுக்க வேண்டிய தினம் இந்த வருஷப்பிறப்பு தினம் இன்றைய தினத்தில் காலம்புற ஸ்நான சந்தைகள்லாம் முடிச்சுட்டும் சுவாமி சன்னிதியில் நவகிரகங்களை பூஜை பண்ணணும் பூஜை பண்ணி திதிப்பு நைவேத்தியம் பண்ணணும் ஒரு திதிப்பை நைவேத்தியம் பண்ணிவிட்டு இந்த பஞ்சாங்கத்தை கணிக்கணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது இன்றைய தினத்தில் இந்த பஞ்சாங்கம் கணிக்கிறதுங்கிறது சாத்தியமில்லாததாக இருக்கிறதுனால முன்னாடியே நமக்கு பஞ்சாங்கத்தை கணிச்சு கொடுத்துட்றா அந்த பஞ்சாங்கத்தை சுவாமி சன்னிதியில் வச்சு சந்தனம் குங்குமம் இட்டு புஷ்பம் போட்டு அந்த புஸ்தகத்திலேயே நவகிரகத்தை பூஜை பண்ணணும் நவகிரகம் நம்முடைய குலதெய்வம் கிராம தேவத்தையை பூஜை பண்ணி திதிப்பு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பஞ்சாங்கத்தை வாசிக்கணும் ஒவ்வொரு வருஷமும் நவநாயகர்கள்னு கிரகங்கள் தான் இந்த தே இந்த நம்முடைய லோகத்தை ஆளது அந்த நவகிரகங்களுக்கு எப்படி நம்ம தேசத்தை ஒரு கவர்மெண்ட்டு ஆட்சி பண்ணுறதோ அது போல் இந்த லோகத்தை ஆட்சி பண்ணுறது அந்த நவகிரகங்களில் ஒம்பது போஸ்ட் இருக்குது கொடுத்துருக்கா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு நவநாயகர்கள்னு ஒம்பது போஸ்டில் இருந்துட்டு இந்த லோகத்தை நடத்துகிறா அந்த ஒம்பது போஸ்ட் என்னென்னா முதல்ல ராஜா அப்புறம் மந்திரி சேனாதிபதி சஸ்யாதிபதி धान्याधिपति, அர்கமேகாதிபதி रसाधिपति, நீரசாதிபத்தின்னு ஒன்பது போஸ்ட் இதில் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன போஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வருஷத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் முக்கியமாக வருஷங்களில் சில விசேஷங்கள் வரும் அதை தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த வருஷத்தில் கிரகணம் எந்தெந்த தினத்தில் வருது அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் அப்புறம் வேற என்ன இந்த வருஷத்தில் விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத அந்த பஞ்சாங்கத்தில் படிக்கணும் எல்லோரும் இதை படிக்கணுங்கிறதுக்காகத்தான் ஒரு பக்கம் சம்ஸ்கிருதத்தில் போட்டுட்டோம் இன்னொரு பக்கம் தமிழில் அதை அப்படியே போட்டிருப்பா அதை படித்து தெரிஞ்சுக்கணும் இந்த வருஷத்துக்கு பலன்கள் தெரிஞ்சுக்கிறது ஆதாய விரைய பலம்னு நட்சத்திர வாரியாக ராசி வாரியாக ஆதாய கந்தாய ஃபலம்னு அதை தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிறதுனால இந்த பஞ்சாங்க பட்டனம்னு பேர் இதுக்கு இது தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னா பஞ்சாங்க சிரவண பலம்னு கிராமங்கள்லாம் எல்லாேருமா சேர்ந்து ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணி அங்கே வாசிக்க சொல்லி எல்லாரும் சேர்ந்தாப்ல உட்காந்து சிரவணம் பண்ணுறதுன்னு அங்கங்கே ஏற்பாடு பண்ணுவாள் அங்கே போய் உட்காந்து சிரவணம் பண்ணணும் அது யுனோதி நவவத்சராதி வர்ஷனாத் சச்சிவாதிக்கம் ஃபலம் பிரப்புணையாத் துரிதமுக்த விகிரக்ச ஆயுர்த்தமும் அப்படின்னு இத்தனை ஃபலம் இருக்குது இந்த பஞ்சாங்கசிரவணத்துக்கு இந்த பஞ்சாங்கசிரவணம் பண்ணுறதுனால நமக்கு ஆயுசுவிருத்தி தனதான்யசமிருத்தி வியாதி இல்லாத சரீரம் மனஷாந்தி கீர்த்தி இத்தனையும் ஏற்படுறது இந்த பஞ்சாங்க சிரவணம் மன்றத்தினால இதை சுவாமி சன்னிதியில் உட்காந்து படிக்கணும் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த வருஷம் நம்முடைய ஜென்ம நட்சத்திரங்கள்லாம் எப்போ வருது அப்படின்னு பார்க்கணும் நம் குழந்தைகளுக்கு நமக்கெல்லாம் ஜென்ம நட்சத்திரம் அந்த மாதத்தில் எந்த தேதியில் வருது அப்படிங்கிறத பார்த்து மார்க் பண்ணி வச்சுக்கணும் நம் முன்னோர்களுக்கு ஸ்ராத்தங்கள்லாம் எப்போ வருதுன்னு பார்த்து வச்சுக்கணும் ஒரே மாதத்தில் ரெண்டு திதி வருது அது அமையும் ஒரே மாதத்தில் ரெண்டு திதி வந்ததானா ரெண்டாவதாக உள்ள தித்தியே ஸ்ராத்தத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஒரே மாதத்தில் ரெண்டு நட்சத்திரம் வந்ததானா ரெண்டாவதாக வர்ற நட்சத்திரத்தில் தான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்தை கொண்டாடணும் அதே போல் கிரகணம் எப்போ வருது இந்த கிரகணத்தைக்கி சிராதங்கள்லாம் வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்து வச்சுக்கிறதுக்கு தான் இந்த பஞ்சாங்க பட்டனம்னு நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா இந்த வருஷம் முக்கியமாக என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் இந்த விளம்பி வருஷத்தில் இந்த வைகாசி மாதத்தில் அதிக மாதம்னு வருது அதாவது ஒரே மாதத்தில் ரெண்டு அமாவாசை வந்தால் அந்த மாதத்துக்கு அதிக மாதம்னு பேர் அல்லது மலை மாதம்னு பேர் அந்த மாதத்துக்கு அந்த மாதத்தில் எந்த ஒரு கல்யாணம் உபநயனங்கள் இது மாதிரி சுப காரியங்களை தவிர்க்கணும் அந்த மாதத்தில் பண்ணப்படாது அந்த மாதம் பூரா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய ரிஷிகள் என்ன சொல்லியிருக்கான்னா ஒரு அப்பம் கோதும மாவில் அப்பம் பண்ணி முப்பத்தி அப்பம் பண்ணணும் முப்பத்தி அப்பம் பண்ணி அதை ஒரு வெங்கல கிண்ணத்தில் வச்சு சுவாமி லக்ஷ்மி நாராயணரை சந்நிதியில் வச்சு லக்ஷ்மி நாராயணரை பூஜை பண்ணி அதில் ஏதோ கொஞ்சம் தட்சிணை வச்சு அதை ஒருத்தருக்கு தானம் பண்ணணும் அப்படின்னு இந்த மலை மாதத்துக்கு விசேஷமாக அந்த முப்பது நாளைக்கும் தானம் பண்ணணும் அந்த முப்பத்தி மூணு அப்பம் ஒரு வெங்கல கிண்ணத்தில் வச்சு அப்படி பண்ணுறதுனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டால் அந்த அந்த அப்பத்தை வெங்கல கிண்ணத்தில் வச்சு கொடுக்கறதுனால அஷ்டைஸ்வரியமும் நம்ம ஆற்றுல கொழிக்கும் ஆற்றுல கல்யாணத்துக்கு குறவு குழந்தைகளுக்கு காலத்தில் கல்யாணம் நடக்கும் கல்யாணமான தம்பதிகளுக்கு காலத்தில் நல்ல சந்ததிகள் ஏற்படும் அந்த சந்ததிகளுக்கு நல்ல வித்யா பிராப்தி படிப்பு நன்னா வரும் இப்படி வாழையடி வாழையாக செழிப்பாக குடும்பம் அமையும் அப்படின்னு விஷ்ணு புராணம் நமக்கு காண்பிக்கிறது அந்த முப்பத்தி மூணு அப்பத்தை வச்சுட்டு தானம் பண்ணணும் விஷ்ணுரூபி சஹசிராம்சு சர்வபாப பிரணாசனாக அபூப்பன்ன மம பாபம் எப்போது நாராயணீஸ் விராச்சா எஸ் ஹதாச்சிரேடோ எஸ் வாசிய சமே விஷ்ணு பிரசீத கலா காஷ்டேஷி வச்சூத்த தஸ்ம காலாத்மே நம குருக்ஷேத்திரமயம் தேசஹா காலப்பர்வத் ஜிஜோ ஹரிஹி ப்ரித்வீ சமமிதம் தானம் கிருஹான புருஷோத்தமா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்கணும் பிருட்சி சமமிதம் தானம் அப்படின்னு சொல்லியிருக்க இந்த முப்பத்தி மூணு அப்பத்தை ஒரு வெங்கலை கிண்ணத்தில் வச்சு கொடுத்தா பூதானம் பண்ணின புண்ணியம் உண்டு முப்பது நாளைக்கும் பண்ணுறது ரொம்ப விசேஷம் குழந்தைகளுக்கு நல்ல எண்ணங்களை கொடுக்கும் காலத்தில் கல்யாணங்கள் வரும் சந்ததிகள் நன்னா ஏற்படும் ஐஸ்வர்யத்துக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பது நாளைக்கும் பண்ண முடியலன்னா எத்தனை நாளைக்கு முடியுமோ அத்தனை நாளைக்கு பண்ணுறது குறைஞ்ச பட்சம் மூண் மூணு நாளைக்காவது பண்ணி கொடுக்கறதுனால ஐஸ்வர்ய சமிருத்தி ஏற்படும் கடன்கள் இருந்தால் தீரும் இது பண்ணுறதுனால இதை அவசியம் பண்ணணும் அது ஒரு முக்கியமான ஒரு உற்சவமாக வருது இந்த வருஷத்தில் அப்படி இதை பண்ணி நாம் சகலவிதமான ஸ்ரேயுகளையும் அடையணும் இந்த வருஷம் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷ காலமாக மழை சரியான படி இல்லை நம்முடைய தேசத்தில் மழை நிறையா பெய்யணும் சமர்த்தியாக நன்னாக மழை பெய்ஞ்சு ஜல சமருத்தி ஏற்படணும் ஏன்னா தீர்த்தங்கிறது ரொம்ப அடிப்படையாக அத்தனை பேருக்கும் தேவையான ஒரு வஸ்து அது மழை நம்பி தான் இருக்குது மழை பெயணும் எல்லோரும் அதுக்கு அவரவர்களால் என்ன முடியுமோ அதை செய்யணும் கோவில்கள் இருக்கிற இடத்துல நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் குடத்தில் ஜலம் எடுத்துன்னு போய் கொடுத்து ருத்ராபிஷேகம் பண்ண சொல்லி சொல்லணும் சுவாமிக்கு ருத்ராபிஷேகம் பண்ணினா மழைக்கு பஞ்சமே இருக்காது ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி காசியில் இப்படி ஜலம் இல்லாமல் அங்கே என்ன சொல்லியிருக்காரு ருத்ராபிஷேகம் பண்ணால் நல்லா மழை வரும்னு சொல்லி அங்கங்கே நிறையா ருத்ராபிஷேகம் நடந்து கங்கையில் பிரவாகம் போச்சு பிரத்யக்ஷமாக பேரும் பார்த்தோம் இது காஷிக்கு மட்டுமே இல்லை நம்முடைய பாரத தேசம் இடங்களுக்கும் பொருந்தும் அங்கங்கே உள்ள கோவில்களில் சன்னதிகளில் சுவாமிக்கு ருத்ராபிஷேகம் பண்ணி பண்ணணும் அதில் ஸ்காந்தத்தில் சொல்கிற பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த நதியில் பிரவாகம் வரணும்னு ஆசைப்படுறோமோ எந்த நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படணும்னு நினைக்கிறோமோ அந்த நதியிலேருந்து ஜலம் எடுத்துன்னு வந்து அந்த பரமேஸ்வரனுடைய சில சில ருத்ரம் சொல்லி தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணினால் பண்ணிவிட்டும் அந்த அபிஷேகம் பண்ணின தீர்த்தத்தை கொண்டு போய் அந்த அந்த நதியில் விடணும் விட்டால் அந்த நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படின்னு ஸ்கந்த புராணம் சொல்கிறது அது மாதிரி இப்போ காவேரியில் ஜலம் வரலன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் யுத்தம் பண்ணிக்கிறோமே ஜலம் வரணும்னா இடத்துல ஜலம் இருக்குது இன்னொரு இடத்துல ஜலம் இல்லை ஜலம் இல்லாதவா உங்கள்கிட்ட இருக்கிற ஜலத்தை கூட சேர்ந்து செலவு பண்ணிவிட்டு எல்லோரும் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவோங்கிற மாதிரி யுத்தம் ஜலம் வரணும்னா ஒன்றும் பண்ண ருத்ராபிஷேகம் பண்ணினா போகிறோம் ஜலத்துக்கு சிரமமே இருக்காது வெறும் தீர்த்தத்தை மாத்திரம் வச்சுட்டு ருத்ரன்னு சொல்லி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் இது அங்கங்கே நம்முடைய இடங்கள்ல அத்தனை இடங்கள்லேயும் இது நடந்ததானால் ஜலத்துக்கு சிரமமே இருக்காது எல்லா நதிகள்லேயும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் தீர்த்த சிரமம் குறையும் இதை அங்கங்கே நிறையா சொல்லிகிட்டு இருக்கோம் இது நடக்கணும் இந்த வருஷத்தில் நடந்ததானால் இந்த வருஷத்துக்கு மழைக்கு பஞ்சமே இருக்காது இந்த வருஷ பிறப்புள்ள ஆரம்பத்துலேயே அங்கங்கே சில இடங்களில் மழை பெய்ஞ்சின்னு இருக்கு இந்த வருஷம் பூரா நன்னாக மழை பெய்ஞ்சு தானிய சமிருத்திகள் ஏற்பட்டு வியாதியினுடைய பலங்கள் குறைஞ்சி அத்தனை குடும்பங்கள்லேயும் சகல ஸ்ரேயசுகளும் ஏற்படணும் உத்தியோகம் கிடைக்க வேண்டிய குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் நல்ல சம்பாத்தியம் காலத்தில் நல்ல விவாகம் குழந்தைகளுக்கு சந்ததிகள் ஏற்படணும் தம்பதிகளுக்கு இது அத்தனையும் ஏற்படணும்னு மகாபிரிவாருடைய சன்னிதியில் நவகிரகத்தினுடைய சன்னிதியில் பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்தடுத்த தர்மங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் парпо